ஒருவர் செருந்த முதலில் வலது காலில் அணிவிக்கப்படவும் கடைசியில் கடற்றப்படவும் என்று அமையட்டும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் ஐந்து எட்டு ஐந்து ஆறு முஸ்லிம் இரண்டு பூஜ்ஜியம் ஒன்பது